ஐஸ்வரிய அஜமபீ ஜனோகம் பிரபத் மாயையின் தொடர்பாள் இருக்கிறதென்றும் இல்லையென்றும் உறுதிபட கூற முடியாத மாயையால் உண்மையில் இல்லாத மாயையால் பிறப்பற்ற காரணமற்ற பரம்பொருள் காரணத்தன்மை உடையதாய் தோன்றுகிறது ஐஸ்வர்யோகாத் அஜமபீ ஜனியோகம் பிராபத் உண்மையில் அடைய அல்லாதது மாயையால் அடையப்பட வேண்டுவதாக தோன்றுகிற யாண்டும் அடைந்திருக்கின்ற ஒன்றை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மாயை தோற்றுவிக்கிறது அடைய வேண்டியதொன்றும் இல்லை ஐஸ்வர்யோகாத் அகதிச்ச கதிமத்தாம் பிராப்பது மாயையின் காரணத்தால் இரண்டற்ற ஒன்று பலவாக தோன்றுகிறது ஐஸ்வர்ய யோகா ஏகம் ாபத்து உண்மையை உணராததால் உலக இன்பத் துன்பங்களில் உழலுகின்றோம் எல்லாவற்றையும் கடந்த நம்மை பல்வேறு தன்மைகளுக்கு உட்பாட் உட்பட்டவர்களாக அறியாமையால் எண்ணி இன்பத் துன்பங்களுக்கு ஆளாகின்றோம் ஆனந்தத்தை அனுபவிக்கின்ற அதே சமயத்தில் ஆனந்தம் நீங்கிவிடக்கூடாதே என்கின்ற அச்சமும் அறியாமையால் இருக்கிறது தோன்றுகிறது ஆனந்தத்தை பெறவும் இல்லை ஆனந்தத்தை இழக்கவும் இயலாது ஆனந்தம் அடைய முடியாது ஆனந்தத்தை இழக்க முடியாது ஆனந்தம் விடுமோ என்று அஞ்சுவது அறியாமை மாயை ஆனந்தம் தோன்றாது ஆனந்தம் நீங்காது ஆனந்தம் வளராது विविध धर्म विषय ग्राह ம விஷய கிராக முக்த ஈக்ஷணானாம் பிரணதிக் பிரணதிக்ரு வேற்றுமைகளில் ஆழ்ந்திருப்பவர்களின் அச்சத்தை நீக்குவது பரம்பொருள் வேற்றுமைகளில் ஆழ்ந்திருப்பவர்களின் அச்சத்தை அடியோடு அகற்றுவது அஜம் பிரம்ம துரிய ஆத்மா अजं कारण कार्य विलक्षणं துரிய துரீயச்சைதம் அஹம் அஸ் நாகம் பரிச்சிந்த நான் வரையறிக்கு உட்படாதவன் பொருள்களோ உடலோ உறவுகளோ உள்ளமோ அறிவோ எதுவும் என்னை வரையறுக்க இயலாது வரையறைகளுக்குட்பட்டவைகளோடு என்னை இணைத்துக்கொள்ள நான் முற்படமாட்டேன் வரையறைகளை கடந்தன அைத்த பரிப்பூ பரம்பிரமீயம் அஹம் அஸ் அைத்தோ நோக்ஷு நைமுகிஷா தோற்றமும் இல்லை மறைவும் இல்லை பந்தப்பட்டவனும் இல்லை சாதகனும் இல்லை முக்தியை விரும்புபவனும் இல்லை முக்தனும் இல்லை எனக்குத் தோற்றமில்லை எனக்கு மறைவு இல்லை நான் பந்தப்பட்டவன் கட்டுண்டவன் தழைக்கப்பட்டவன் இல்லை நான் எந்த சாத்தியத்தையும் அடைய விரும்பும் சாதகனும் இல்லை நான் முக்தியை விரும்புபவனும் இல்லை நான் முக்தி அடைந்தவனும் இல்லை மாயாதீத்தம் மாயாரஹிதம் ட்வைதாதீதம் ட்வந்தவாதீதம் பிரம்மாஸ் அறிபவனாகிய நானும் அறியப்படு பொருளாகிய எதுவும் உண்மையல்ல அறிபவனும் அறியப்படு பொருள்களும் கயிற்றில் பாம்பைப்போல அனிர்வச்சனீயமித்ய ஞாத்திருய விலோகம் அஹம் அவாரிய அஹம் அகிராஹிய அஹ் அலட்சிய அஹம் அவிய யசார பிரச்சோோபாந்திஹம் அைத்தவாவிலோம் துரீயச்சைத்தியோம் ஜன்மி ஜன் மிதம் ஜத்தம் நான் பேசுபவனும் அல்ல நான் சிந்திப்பவனும் அல்ல நான் மௌனமாக இருப்பவனும் அல்ல வாகதீதோகம் அச்சித்தியோகம் மௌன மௌனவன்மௌௌனம் என்பால் தோன்றின் செயல்வாக்கு எல்லாம் மௌனம் சித்தம் மௌனம் சொல்லும் பொருளுமற்று சும்மா இருக்கிறேன் சொல்லும் பொருளுமற்று சும்மா இருக்கிறேன் மௌனத்தை கடந்த நிரந்தர மௌனம் நிரந்தர மௌனம் நித்திய மௌனம் பூர்ண மௌனம் பூர்ணமூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதிய பூர்ணசூர்ணமதப்பூர்ணமேவிஷம் ஹரி ஓ ம் நமோவிதாசாய் வம்சர்ஷிபோ மஹோ நமோ குருப்பலவரப்பனோவாஹமஸ் ஓ